بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على عشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المنافقين يخاذعون الله أبوك وَهُوَ خَادِعُهُمْ وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَىٰ يُرَاءُونَ النَّاسَ يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا مُذَبذَبِينَ بَيْنَ ذَٰلِكَ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ وَلَا إِلَٰهَ إِلَّا هُوَ وَمَن يُضْلِلِ اللَّهُ فَلَن تَجِدَ لَهُ سَبِيلًا صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ ியமான சங்கையான சகோதர்களேசத்தையும் நயவஞ்சகாரர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லா சுபானுத்தாலா இதுக்கு முந்தின போன ஆயத்துக்கள்ல சொல்லிக்கொண்டே வருகிறான் இன்றைக்கியும் அல்லா சுபானுத்தாலா நயவஞ்சகர்களுடைய சில தன்மைகளை பற்றி அல்லாஹ் இங்க சொல்லுகிறான் நிச்சயமாக ஏமாத்துறது போல ஒரு நாள் அல்லாவும் உங்களை ஏமாத்துவாங்க ஒரு நாள் உங்களையும் அல்லஹ் ஏமாத்துவாங்க சொன்னா இன்னொரு சிகத்தை தொழுகைக்காக வேண்டி அவங்க எளிமே நிற்பாங்கன்றால் காமுலா சோம்பேறிகளாக நிற்பாங்க தொழுகைக்கு வாரண்ட் இல்லை சோம்பேறித்தனம் சொன்னுடனே ஒரு வகையான ஒரு வகையான என்ன செய்யும் எங்களை அறியாமலேயே ஒரு வகையான சோம்பேறித்தனம் பிற மூடாவது சொல்லுகிறான் மக்களுக்கு ஞ மாட்டரின் கொஞ்சம் தான எ கொஞ்சமும் எங்கள் தந்த பொண்ணும் முஸ்லீம்களுக்கும் இடையில தற்கழிப்பாங்க ரெண்டு கால்நாக்கல் இஸ்லாத்துக்கும் இடையில தற்கழிப்பாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஒருவாய் இந்த பக்கம் வருவாய் அங்கே முகத்தம் போட்டுவாங்க அங்கே சைன் பண்ணுவாங்க அவனுக்கு ஒரு போதும் நீங்க நேரான வழியை காட்டி கொடுக்க மாட்டீங்க இது சிவத்து அல்லா சொல்றே மாத்திரம் அல்லாஹுடைய பங்கெடுக்கிறாங்க பங்கெடுக்கிறாங்க <tolghir> அல்லாஹுவை திருத்திப்படுத்துவதும் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட படைப்பிடங்களை திருத்தி படுத்துவதும் ரெண்டு ஒன்று கடக்கிறார் அல்லாஹிருத்தி அடைய செஞ்சால் உலகம் போச்சு கொள்ளும் கோவித்து திருப்திப்படுத்தினால் வாழக்கூடிய விரும்புகிறாங்க அவரு வாப்பட பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளும் பள்ளிக்கு போன ரிஷாவுக்கு பள்ளிக்கு போகல வாப்பா கேட்க போனா இல்ல பள்ளிக்கு அடைஞ்சு கொள்ளுவன கோபம் வரக்கூடாது மனைவி கணவனுக்கு பொருத்தத்துக்காக வேண்டி ஆனா அல்லா சொல்றான் சொல்லுக்கு மனிதா மக்களுடைய பொருத்த நாடாதே நாடு சொல்லுவேன் என்ற மனைவி என்னுடைய கோவிக்கு மாட்டோம் ஏமாற்ற மாட்டோம் அல்லா சொல்றான் நிச்சயமாக தோல்வி வரோம் இவங்க நாசம் ஆகோணும் இவங்க அழிஞ்சி போகணும் இவங்களுக்கு நஷ்டம் வரணும் இவங்களுக்கு கஷ்டம் வரோனும் இது அவங்களோட விருப்பம் விருப்பம் உள்ளுக்கு விருப்பம் அடி தான் விருப்பம் இன்னைக்கு முழு உலகத்திலேயும் வாழக்கூடிய மக்களுடைய விருப்பம் இதுதான் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அது எந்த ஒரு நேசமாக இருந்தாலும் எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் முஸ்லீங்கள்லேயே இருக்கக்கூடியவர் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அவங்களுக்கு இஸ்லாம் விருப்பம் விருப்பம் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் சட்ட திட்டங்கள் ஏதோ கொஞ்சம் வெளிப்படையாக பூசிப்பட்டிருந்த இஸ்லாம் மக்காவில் மதீனாவிலையும் பெண்கள் வேலை செய்யலும்வுதி பெண்கள் வேலை செய்யறாங்க ஏற்கனவே பெண்கள் ரோட்டில் பெண்களுக்கு ஜொப்பும் எங்கேயும் மக்காவில் மதினாவில் வந்துட்டு ரிசபஷன் இருக்கேன் இருக்கேன் விருந்த விருக்கு எதிராக இருக்கக்கூடிய விருப்பம் இது நாங்களோட உரிமை என்று சொல்லி உரிமை அல்ல கண்ணியமாக சங்கையாக வாழ்ந்தவரை நாங்கள் இழிவுபடுத்துறோம் பெண்கள் பெண்களுடைய ஒவ்வொரு பெண்ணுடைய ஒரு தந்தையுடையோள் அவை உலகத்தில் உலகத்தில் வாப்ப இல்லாம நபிமார்களை படைச்சிக்கிறான் நபி யாரே படைச்சி வாகன தாக்குதான் முனாகிரு எப்பயும் விருப்பம் இந்த பெண்கள் ரோட்டுக்கு வருவோம் தெருவுக்கு வரணும் பொழுது அவங்க எப்பயுமே கேட்டுனுக்கு பின்னாடிப்பாங்க சரத்திரம் படைப்பாங்க ஏராளமான பெண்களுடைய சம்பவங்களை குரான் சொல்லியிருக்கிறாங்களுக்கு வேணும் இந்த இந்த உலகத்தினுடைய எதிரிகளுக்கு வேணும் பெண்களை பொம்மைகளாக பெண்களை வச்சு அப்படியே அரபு நாடு முஸ்லீம் நாடு எல்லாம் நயவஞ்சக்காரர்களுடைய மாட்டிக்கொண்டோம் நல்ல புள்ள மாதிரி அட்வைஸ் பண்ணக்கூடிய நயவஞ்சக்காரர்கள் இருக்கிறாங்க ஏமாக்குவான் அல்லா சிவத்தொன்று இருக்குது நீங்க எப்படி ஒரு பாவம் செய்வீங்களோ அதே மாதிரி தான் அல்லா அவங்கள கண்டிப்பாரு கத்தி எடுத்து தனக்கு குத்தி கொண்டாருமாறு செஞ்சு கொண்டு மலேரிந்து நரகத்துல மேலே பாயின்னு சொல்லி ஒத்தல் நெஞ்சாரு நஞ்சு குடிச்சாரு அல்லா அவனுக்கு நரகத்தில் நஞ்சு கொடுப்பான் இத குடி இதை அல்லாஹ்வு தன்ன தண்டிக்கிறது அவையே போறான் எப்படி எப்படி அவன் சுத்தம் செஞ்சானோ இதே போல அவترك நளவ குடுக்கும் அப்படி தான் சுபஹானல்லஹ ஹதீஸ்ல வந்திருக்குது புகாரி வரக்கூடிய ரிவாயத்தை தன்னம்பரேrangleக்கு நல்ல ஒரு ஹதீஸ்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஹதீஸ்க்குரிய மக்ரங்கள் ஆக்கி வைபானார் உத்தர மௌதா ஹைதர் சல்லல்லாஹு சொல்றாங்க ஒரு மனிதர் மௌதானார் எந்த வகையான நல்ல அமல் அவனுக்கு இல்ல என்ன இல்ல நல்ல அமலும் அவருடைய சொல்லுவார் இல்ல ஒரு நலவன் இருக்குது என்ன சொன்னா இவருடைய மக்களுடைய வியாபாரம் செய்வாரு மக்களுக்கு அதிகமாக கடனுக்கு சாமான வாங்குற மாலை கிலோ வாங்கிட்டு போவாங்க போவாங்க தவணை வந்துடும் அந்த க கஷ்ட அவகாசம் கொடுங்க விருப்பமான செய்தி எி தொடிய விரு நான் தொழுகிறேன் நன்மை யாருக்கு எனக்கு யாரு சந்தோஷப்பட போறா அல்லாஹ் நாய்க்கு தண்ணி கொடுத்தீங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் கடனுக்கு கட்டுப்படுவம் நரகத்துக்கு போனமாக அதை சொல்லி போட்டு பெண்மணி தொழல்ல மாப்பிடைக்கு கட்டுப்படல்ல அவள் ஒன்றும் செய்யல ஆனா வீட்டில் இருந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தா நாய் அந்த நாய்க்கு இந்த எ சின்ன பிள்ளைக்கு யாராவது ஒருத்தரை கடைக்கு போன டைம்ல எனக்கு விரு அடியாறுகளை என்னுடைய குடும்பத்தை சந்தோஷப்படுத்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்து என் குடும்பத்தை சந்தோஷமா வாழவே அப்பறேன்ன சிவரண்டா தஜாவசு அனல் முஃசிர் கஷ்டத்துல உள்ளவங்க யாராவது தரலித்தா முட்டு முட்டு குடுது முட்டு முட்டு சொல்லுவாராம் லல்ல்லாஹு யதஜாவசு அன்ஹு நாளை kıயாமத்தில எங்கட கனக்குவள கள்ளபாக்கத்துல அல்லாஹ் எங்களை என்ன ஜெ ரொட்டி தந்துடுவான் இங்க நாங்க முட்டு கொடுத்து அங்கே முட்டு தருவான் கனக்குவளக்கு பாக்கப்படும் அல்லாஹ் சொல்லுவானாம் அந்த மனிதன பார்த்தீங்க வாடா உன்னைவிட பெரிய கொடையாளி கணக்கு பார்க்க விருப்பமே உனக்கு பார்க்க நான் விருப்பமே இல்லை நீ சொர்க்க போது நாங்கள் எப்படி டீல் பண்றோமோ அதே மாதிரி அல்லாஹ் எங்களோட நடந்து கொள்வார் நீ என்னுடைய அடியான் என்னை பத்தி எப்படி என்றானோ நான் அப்படியே அவனோட நடந்து கொள்வேன் வாழ்க்கையில் படைப்பினங்களுக்கு ஒரு பைத்திய காரண கண்டல் விளக்கம் காட்டுவது ஒரு பிச்சைக்காரனை கண்ட இறக்கம் கேட்டுவாராரு சந்தோஷமா குடும்பம் இருந்தால் எங்களுக்கு என்ன பொறுப்புதார நீங்கள் குடும்பம் எப்படி குடும்பம் சுபகாரம் அழகாம தருவான் எப்படி குறை வாகனக்குள்ள கொஞ்சம் என்ன காசி மணியாக அந்த காசி எவ்வளவு முகம் சுருண்டு பயிர் பத்து ரூபாய் என்ன காசு இல்ல பத்து ரூபா உள்ள சின்னக்கு நீங்க ஒரு மில்க் வாங்கி முப்பத்தி ரூபாய் கொடையை நிப்பாந்திட்டோம் கொடை என்று சொன்னோடனே முதலாவது முதலாவது ரும் மாறோம் பிச்சக்கா அதாவது இருக்கக்கூடிய பரம ஏலையும் கொடையாளி பரம ஏலையும் கொடையாளி எனக்கு நிருப்பமானத்தை கொடுப்போம் விருப்பமான அநேகமான தர்மங்கள் மேல் நிச்சயமான சொன்னேன் நோம்பு துறக்க முந்தி கொடுக்கணும் நோம்பு துறந்து போலக்ட்ரிசிட்டி பில்ல கட்டி போ அநேகமான வீடுகள் நடக்கிறது தேவைப்படும் சாப்பிடுபடாது நடக்கோட உங்களுக்கு நலவு கிடைக்காது உங்களுக்கு நலனு கிடைச்சால் இதுவரைக்கும் தெரியுமா உங்களுக்கு விருப்பமான தருணம் செய்யணும் எடுத்து எனக்கு விருப்பமான கொடுக்கணும் எனக்குடும்பத்தைண்ட குடும்பத்தை அது யக்கு போறவர் கோயிலுக்கு போறவருக்கு போறவர் சினகாலுக்கு போறவரு பிரிமேசன் டெம்பிளுக்கு போறவர் எல்லாரும் அல்லாஹுடைய குடும்பம் எல்லாரும் அல்லாஹுடைய குடும்பம் முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல நன்மை கிடைக்கும் கருத்து நன்முஸ் கொடுக்கப்படுவார் கொடுத்தா இவங்க இஸ்லாத்தின் பக்கமாக சாஞ்சி கொள்வாங்க பள்ளி முழுக்கு இருக்குது இருக்கிறாங்க குடும்பமாக சகோதரர்களை போல வாழ்றாங்க சகோதரர்களை போல வாழ்றாங்க வெறும் வருமா இஸ்லாமத்தில் அன்பு வருமா என்ன கேசிய நான்ங்க சாப்பாடுகள் அனுப்பக்குள்ளேயும் என்ன செய்ங்கோ ஒரு லேன கடறறண்டா அங்க எல்ல மக்கள ஒரே பார்வேல பார்ப்போம் ஒரே பார். நம்மாலளுடைய மாசம் வருகதே பள்ளியில கஞ்சி காச்சக்குள்ள இல்ல முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல பள்ளியில கஞ்சி எல்லருக்கும் காய். எல்லருக்கும் கொடுக்கும் கஞ்சி. என்னடா புள்ள queue ல இருந்து கஞ்சி வாங்குறது போல அந்த நன் முஸ்லிம் பியடா சேட புள்ளே வந்து கஞ்சி வாங்கி கொண்டு போறாரு. நோன் வந்து அவங்களுக்கும் சந்தோஷப்படக்கூடும் இவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கவா அதுக்கு எங்க சல்லிக்குது சல்லி அவங்க கையில இல்ல உங்க உள்ள விசாலமாக அளவுக்கு அல்ல அவசானாவ உதாரணம் சொல்லவா உள்ள பால் குடிக்குது உண்மையில எதுகுறைக்கும் பால் வருங்க போகும் என்று சொல்ற வரைக்கும் பால் வரும் ஒரு தாய் தந்தை பிள்ளைக்கு பால் கொடுக்கிற நாலு வருஷம் பால் வந்து கொண்டே இருக்கு மேல ரெண்டா விஷயம் பால் கொடுக்குற நாலு வருஷம் யாருக்கு தாய்க்கு பால் வராது தாய்க்கு பால் வராது பால் விட்டுடும் அல்ல சொல் புல்ல பால் குடிக்கும் காலம் இருக்கும் எந்த விதமான டெக்னாலஜி இது உள்ளால் சும்புல பிள்ளைக்கு குடிக்கிற பால் பொம்புல பிள்ளைக்கு குடுக்கிற பால் ரொம்ப வித்தியாசமான பால் சமமாக போறீங்க சமமாக போறீங்க அந்த பொம்புளக்குள்ள குடிக்கிற பால் மனைவியினுடைய குடிக்கிற பாலும் அதே நேரத்தில் வித்தியாசமான பால் அதனால்தான் சரியாக சொல்லு பால் குடிக்கும் காலம் சரியான உலகம் போட விட நீ மக்களை கணக்கு நீ நேர்த்த போடுக்காக மனைப்பினங்களோட எப்படி காக்க யாரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரச்சனை முன்னதிய காலங்கள்ல நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல என்ன செய்து இதெல்லாம் ஸ்கூல் புத்தகத்துல books கள்ளடமா போட்டி பட்டனா என்ன மற்ற கண் தெரியாமத்துல இருக்கறா ஸ்கூலுக்கு புற புள்ள என்ன செய்து அந்தால ரோட்ட கோஸ் பண்ண வெக்கிது இதுல பஹலாக் இதுல பஹலாக் சொல்லிட்டா பஹலாக் புள்ளைகளுக்கு நான் படிச்சு கொடு ஒரு புள்ளைக்கு கூட பஹண கூட்டி கொண்டு பஹல கூடி போறோம் ஒரு ஆள் நொண்டி நொண்டி நடக்கிறாரே அந்த பிள்ளைக்கு அல்லாஹுடைய நியமத்தை பற்றி படிச்சு கொடுவோம் மகனே அல்லாஹுடைய விருப்பம் பிரகாரம் இந்த ஆளை காலில்லாம் அல்லா படைச்சிருக்கிறான் அல்லா விரும்பினா எங்களே படைச்சிடும் அல்லாவுக்கு அலம் நாங்கள் இதை படிச்சு கொடுக்க இல்லைன்னா எங்களோட புல்லை அந்த அந்த ஆளை பார்த்து கேலி பண்றோம் அந்த ஆளை பார்த்து கேலி பண்றோம் அந்த ஆளை பார்த்து நொண்டியான்னு சொல்லுவோம் அந்த பார்த்து பைத்தியகாரன் புத்திசாலியாக படைத்திருக்கிறான் நாங்கள் அல்லாவுக்கு அல்லாவுக்கு சுக்குறு செய்ய இல்லைன்றா அல்லா எங்களை அப்படி அல்லாவுக்கு ஆக்கவும் ஏகும் என்ற படிச்சு கொடுங்க வரைக்கும் இந்த சம்பவத்தை நாம் அமைக்கும் குரான் அதாவது சொல்லை எல்லாம் வெளிச்சம் உண்டுக்கும் சொந்த லைட் எல்லாருடைய கைலையும் டோர் லைட்டை முனாஃபிقيங்கள்க்கு കൊടുക്കப்படும் இவங்களும் കൊടുക്കப்படும் முனாஃபிقيங்கள போவாங்க முனாஃபித சந்தோஷப்படுவாங்க 마শাআল্লাহ கடச்சிரு யூத்ல்லாஹுல் முஃமினீன் நூரன் யௌமல் kıயாமะ ала கத்ரி அஃமாலிஹிம் யம்ஷூன ബിஹி அலாஸ் ஸிராத் ஸிராத்ல் முஸ்தகீம் பாலத்து அந்த வெличеத்தை எடுத்துட்டு போவாங்க வெல்லன பேசிடுவாங்க வையூத்ல் முனாஃபிقيனா அயமந் நூரன் முனாஃபிقيங்கள்க்கும் அல்லாஹ் வெличеத்தை கொடுப்பான் ஆனா அந்த نور ஹதியат ايه মাত্রা نور அது போவாங்க ீங்களை ஏமாத்தோம் நீங்க எங்களுக்கு காட்டுங்க காட்டவானான் கொஞ்சம் தாமதமா போங்களேன் நாங்களும் உங்களுடைய சேர்ந்து கொள்வோம் உங்களுடைய வெளிச்சத்தில் நாங்களும் வர பார்க்கிறோம் வாகனத்தில் லைட் இல்லை உன்னுக்கு போற வாகனத்தில் லைட் இருக்குது கொஞ்சம் ஸ்பீட் பண்ண வாகனம் கொஞ்சம் போங்கோ நான் உங்களுக்கு பின்னுக்கு வாரேன் என்ன லைட் யாரும் எங்களை கொஞ்சம் இன்மார் பண்ணுங்க எதிர்பாருங்கோ நான் உரிக்கும் உங்களுடைய விளக்கத்துக்கு பின்னால நாங்களும் வந்து விடுகிறோம் என்று சொல்லுவாங்க ஆனா அப்ப சொல்லுவாங்க இந்த புக் நீங்கள் வெரி சாரி வெளிச்சிலே யாருக்கும் போய் வாங்கி திருப்பி சொல்ற ஒவ்வொருத்தரும் தெரியுமா அனைவரை மன்னிப்பானாங்கள் யார் என்று சொன்னால் தொழுகைக்காக வேண்டி எழுப்பி நிற்பாங்க தொழுகையை எப்படி தொழுகையாக மாத்தேலும் ஒவ்வொருத்தளவும் மேட்சி செய்யும்போ குறைஞ்ச பச்சை ஒண்டும் பெரிசிக போக தேவையில் சரியா தொழுகிறதுக்கு இது கேராளமான வழிக்குது சிறப்புகளை படிங்கைகளை சரியாக தொழுதா என்ன கிடைக்கும் என்ன வாக்குறுதிகள் என்ன கிடைக்கும் இன்னைக்கு உண்மைத்துக்கு தொகையுடைய சிறப்புகள் மரம் நாட்டிக்கொண்டு அவர் பார்க்கலாம் மரம் நாட்டிக்கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க sura முன்பி அமலுடைய நன்மைகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்க பள்ளிக்கு கிட்ட பார்க்கிறோம் தொழுகையினுடைய சிறப்பு பொழுதா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் படிக்கும் உட்காந்து வாசிக்கும் வாசிக்கும் நவீனுடைய பின்னாலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க பழகு தருவான தொழுகையை தவிர எந்த தொழுகையும் பள்ளியில தொழுகிறதே சுண்ணத்தில் தருவான தொழுகையை தொழுகையும் பள்ளியில தொழுறது எல்லா தொழுகை எங்க தொழில் எங்கோடும் வீட்டில் எந்த தொழுகை நாங்கள் தொழுவோமோ இந்த தொழுகை குடும்பத்துக்கு அடர்ந்து மாறும் உங்களுக்கு ஏராளமான விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மக்களை சில சில சிலாக்களை தவிர அநேகமான மக்களுடைய குடும்பத்துக்கு அனந்தாக போகல வாம்ப பெரிய முன்னணி நீப்பாரு பாஷால பின்னுக்கு நிற்பாங்க பாரு நான் மத்த பிள்ளைகளை பள்ளி உள்ள குடும்பத்துக்கு அனந்தர சொத்தாக கிடைக்க மாட்டாங்க தெரியுமா வா சொல்றக்கு போற டைம் மகன்மா அட்வைஸ் பண்றது என்னக்கு போற அந்த டைம்ல தான் பாப்பா மகான் என்ன செய்ய எப்படி வியாபாரம் பண்ண எப்படி மக்களுடைய பேசணும் எப்படி ஹராரா இருக்கோணும் குடுதல் இப்படி தான் வாங்கோனும் அட்வைஸ் பண்ற ஆனா அந்த மக்களுக்கு சுப இல்லை அந்த மக்களுக்கு சுப இல்லை நான் சொல்றேன் இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் உங்களோட சொத்துல உங்களோட மகனுக்கு அனந்தவசத்து பங்கு கொடுக்கிறதும் ஹராம் தொகை இல்லாதி சொல்லுக்கு போற பழக்க உருவாக்கோ முந்த எம்புற பழக்கம் இந்த உத்திற்கு எல்லா கிடைக்கும் கிடைக்கும் நபீனுடைய பார்த்து பார்க்கக்கூடிய அத்தனை மக்களுடைய பயப்படுவார் இதனால்தான் சுபகுடைய அதான் மட்டும் சொல்லப்பட்டீங்க என்ன சொல்றது தூக்கத்தை தொழுகை சிறந்தது சொல்றது போலருக்கும் அசருக்கும் சொல்லிக்க தொழில் அவ்வளவு முக்கியமானது தொழுதிய ஜமாத்தோட தொழுது பாருங்க வாழ்க்கையில் கடல் இல்லாம வாழ்வோம் கடல் இல்லாமல் மூத்தாங்க இதை யாரும் டெஸ்ட் பண்ண செய்ய வான நம்பிக்கையோட செய்வோம் நம்பிக்கையோட செய்வோம் பரம சந்தூட்ட தொடுப்போம் சத்தமா உதிரும் பிரச்சனை இல்லை பால் கொடுக்க குடிக்கிற புள்ள சின்னக்குள்ள தூங்குறது அந்த புள்ளைக்கு முடிப்போர்ட்ட பிரச்சனை இல்லை நீங்களுக்கு இறங்குறாங்க மலக்கு யாரு என்ன மழைக்கு எப்படிப்பட்ட பாக்கியமான ஊடு எப்படிப்பட்ட பாக்கியமான ஊடு அந்த ஊற்றுள்ளுக்கு சுபகு முன் முன்னால எடுத்து எனக்கு தெரிஞ்சது சூறா யாசின் மட்டும்தான் நான் ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறேன் அல்லா அந்த பெண்ணுடைய கவரை பிரகாசமாக்கி வைப்பான் அவருக்கு தெரிஞ்சது வெறுமனே மூணே மூணு சூறாக்கள் மட்டும்தான் வைப்பானாக்கள் மட்டும்தான் பாடம் மூணும் பாடம் அதுவும் செல்லிக் கொடுத்து கொடுத்தான் பாடம் வேறு ஆனா வாழ்க்கையில தாஜ்ஜியத்து மிஸ் ஆக புறிகா தவறல்ல பெண்ணுடைய பேர பிள்ளைகள்ல கிட்டத்தட்ட சுமாராக ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலமாக்கிறோம் வாழ்க்கையில் நல்ல ஞாபகம் வாழ்க்கையில் நல்ல ஞாபகம் விஷயம் நாங்க ஹாவிசுகள் இல்லவாப்பா நாங்க ஆளின்கள் இல்ல நாங்க ஆளுன்களுடைய தந்தைகள் நாங்க ஆளின்கள் உருவாக்கக்கூடியவங்க நாங்க உருவாக்கக்கூடியவங்க வா தொகு பலகம் அதுக்கு தான் சொல்லப்பட்டீங்க எந்த அளவுக்கு தொழுகை பலகோணம் அமைதி வேணும் என்ன செய்யணும் ஓடி வரவான கூட்டுறது ஸ்பீட குறைவோம் எப்படி குறைவோம் ஜமாத்து நடக்கிற பள்ளி உள்ள கிடைக்கும் என்ன செய்ய கட்டி விடு அங்கே வந்த வரத்துக்கு ரோட்ல வாகனத்தை நண்டு ரோட்ல வாகனத்தை சொல்லப்பட்ட உட்கார்ந்து பள்ளியில கேட்டோம் எடுந்திரோம் வைப்போம் அல்லா எனக்கு நசீபாக்குவானாக சொன்னாங்க சக்கரத்தில் இருக்கிறாங்க ரூ போய்க் கொண்டிருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு பிரியுது ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அஸ்வலா அஸ்வலா தொழுகைய விஷயத்துல கவனம் செலுத்துங்கோ தொழுகையை நாசமாக்கவானம் தொழுகையை பேரிதலாக தொழிலோ சக்கலாத்துல படுத்துக்கொண்டும் ரெண்டாவது பொறுப்புல இருக்கக்கூடிய மக்களுடைய விடயத்தில் அல்லாம நீங்க பயந்துக்கோங்க அது மனைவியாக இருக்கோமேலும் அது பிள்ளையாக மேலும் அது வேலைக்காரனாக மேலும் அது டிரைவராக மேலும் அவங்களுடைய விஷயத்தில் எல்லாம் நீங்க பயந்துக்கோங்கோ இந்த ரெண்டு வார்த்தை தான் நபீருடைய சுவத்து எனவே தொழுக அல்லாஹ் சொல்றான் முனாஃபிக்குளுடைய சுக்கத்த தான் தொழுகைக்காகவே நீலு நிப்பாங்க என்றால் சோம்பேரிகளாக நிப்பாங்க அவங்க நோக்கம் யுராணூன الناس என்றால் மக்கள் பாastypeங்களே நிஷ்டல போட்றோம் நாங்க முஃமின்கள்னு சொல்லி நாங்க முஃமின்கள் தள்ளிக்கு வர இல்லேன்னா బ్లాக்மெயில் பண்ணுவாங்க தள்ளிக்கு வர இல்லேன்னா எங்கள மக்கள் ஒதுக்கி வைப்பாங்க இந்த கப்பிடிக்கு வலாயதுகுருன அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் அவங்க தொழுகையில் அல்லாஹுடைய ஞாபகம் இருக்காது ஒவ்வொரு தொழுகையில என்ன பறவு ஒரு ஆளு எழுதுறாரு குறைஞ்சதே தொழுகையில ஒவ்வொரு பரவலுக்கு இடையிலையும் மூணு முறை அல்லாஹுடைய ஞாபகம் உனக்கு வந்தே சுலத்தில் பாட்டியா ஓதி கொண்டிருக்கிறோம் மூணு முறை தந்த மௌத்த பத்தி நினைங்கோ அல்லா பற்றி நினைங்கோ என் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் நான் அல்லாஹோடைய பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வை கொண்டு வந்தோம் சுலத்து பாட்டியாவுடைய அறுத்தத்தைப் பண்ணியம் விளங்குங்க நீ என்னேன் படியுங்கோ அப்பதான் தொழுகையிலும் தொழுகையில கொஞ்சம் என்ன இது புறக்கும் ஒரு இனாம் வலமையா தொழுகையில ஓதுறாங்க பத்து சூறாக்கள் இந்த பத்து சூறாவில் என்ன பைக்குது அளவுக்கு படிக்கிறது அளவுக்கு படிக்கிறது வாழ்க்கை என்ன வாப்பின் ச வாஸ் ஒரு கம்ப்ளேண்ட் இது இதை பத்தி கொஞ்சம் தை ஒதுக்குமோ இதற்கொண்டு வெற்றி பெற்று தெரியுமா அப்படிப்பட்ட தொழுகையுடைய மக்களாகி வைப்பான அந்த அல்லா நாம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவான அல்லா சுபான வாழ்ந்துட்டு அதே ஹுசூஹு மரணிக்கக்கூடிய சிவத்தையும் தன்மையும் அல்லா தந்துவானாக முக்கியமாக அறிவித்தாம் இமா அந்த ஏற்பாடு செய்து இதே போல நலம் விரும்பிகள் எல்லாரும் வேண்டிக் கொள்றாங்க வாலிபர்கள் பெரியார்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்வை அலங்குபடுத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சியும் டைம் எடுக்க பாருங்க வார சனிக்கிழமை இன்ஷா அல்லா அசமிலிருந்து ஈஷா வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் இஷா இதே போல் ரமதானுடைய காலம் வருகிறது ரமலானுடைய காலத்துக்கு முன்னால் ஒஜமுடைய மாதம் பிறந்துட்டாலே செல்லம்லாம் ஒரே சொல்லம் ரமலானுக்கான ஏற்பாடு செய்வாங்க வாலிபர்கள் இருக்கிறீங்க ஒரு முக்கியமான சுண்ணத்தை இன்ஷா அல்லா நாங்கள் வாரக்கிழமை அடுத்த கதை மட்டில் பேசுவோம் அதை பற்றி சுண்ணத்தை தான் இழத்த கா அனுப்பால் போட்டு சென்ற வருஷம் ரபான்ல கனடனுடைய சிறப்புகளை பற்றி பேசினேன் அப்போ ஒரு வாலிபர் அவருடைய கம்பெனிக்கு சென்ற வருஷம் அதனால நாங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு முஸ்லிமும் வாலிபர்கள் வயோதிபர்கள் ஒவ்வொரு பள்ளியிலையும் மகல்லை கூடிய தஷ்பீர் பண்ணிக்கொண்டு அவங்கள வெற்றி பள்ளியில் இதே போல ஜக்காத்துக்கும் நாங்கள் பொதுவாக நோம்புல ஜக்காத்து கொடுப்போம் ஒரு பழக்கம் இருக்கிறேன் பலமுறை வலியுறுத்திருக்கிறேன் இன்னும் முறை ஞாபகப்படுத்துறேன் நோம்புலாசை நோம்ல உம்ராச்சிர ஒரு பலக்கமேங்கள்ட்ட இருக்குதே இது கேராளமான மார்க்கட்டிங் நான் அம்ரா மட்டும் கே தொழுகை இல்லாத மார்க்கட்டிங் ஹஜ் இல்லாத மார்க்கட்டிங் ஜகாத் இல்லாத மார்க்கட்டிங்கnikiது இதுக்கு சொல்லுங்களே மாப்பா ஹஜ்க்கே உம்ராவுக்கு ரேடியோவ தரதா முன்னியர் காலமீஞ்ச லப்baik அல்லாஹும்ம லப்baik நிப்படி பாட்டிக்குது இப்பெல்லாம் என்ன இப்பெல்லாம் தவஸ்தான் ஆ இப்பெல்லாம் தொழுகைக்கு இல்லாத அழைப்பு நோம்புக்கு இல்லாத தாவத்துக்கு செய்யக்கூடிய ஒரு உம்ரா என்னோட செய்யக்கூடிய ஒரு ஹஜ்ஜிக்கு சமம் பெ ஒரு பெண்ணுக்கு எ பெண் போறதுக்கு ஹஜிக்கு போறதுக்கு ஆயத்தமாகவே போறாங்க இந்த பெண் இந்த பெண்ணுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல நவியோடைய சேர்ந்து பாக்கியம் யாரும் கிடைக்கல யாரும் கிடைக்கல அந்த மட்டுமல்ல சொமானது உங்களுக்கும் சொந்த வாழ்க்க சுமார் மதிலாத்தூரூறு கிலோமீட்டர் அங்க போறதே சிறப்புக்குரிய காரியம் என்று சொல்ல இல்லை அதை விடவும் மேலானது வயது வந்தவங்கல் தனவந்தர்கள் எல்லாருமாக சேர்ந்து தருமணம் சந்தித்துட்டு அடுத்த நாள் கொண்டாடி பாருங்க இந்த யாருக்கும் சொல்லி விளங்க வைக்க முடியாது பள்ளிக்கு வெளியே யாரையுமே பார்க்கல அற நிர்வாகமா பார்க்க அபாயக்கு தென்படம் இல்ல பெண்ணுக்கு தென்படம் 100 50 ஒரு வகையான பிரகாசம் உள்ளத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் இதனால வரக்கூடிய வரக்கூடிய மாற்றம் எங்களால் அழக்க முடியாது எனவே ஒவ்வொரு வாலிபரும் நீங்க முக்கியமான அமல் அல்லா சுலகான முதலாவது போறோம் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்கோ பள்ளியை நீத்து வச்ச காசை குடும்ப தர்மம் செய்யுங்களை பாருங்க நல்லதை கேட்டு அமல் செஞ்ச கூட்டத்திற்கு அமைச்சுவானாக பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தில் யாரும் பங்கெடுக்காம இருக்கவானோ எல்லாரும் الله تعالى وبركاته